السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين بالغاقب للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف المرسلين نبينا محمد وعلى اله واصحابه واصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو الصق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد مِنَ الْمَسْجِدِ الْحَرَامِ إِلَى الْمَسْجِدِ الْأَقْصَى الَّذِي بَارَكْنَا حَوْلَهُ بَارَكْنَا حَوْلَهُ لِنُرِيَهُ مِنْ آيَاتِنَا إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْبَصِيرُ أَرْسَلْنَاهُمْ أَنْ بُلُوغُوهُ مَغِيَا வணக்கத்துக்கு வேறு யாரும் இல்லை என்று நான் சான்று பகருகின்றேன் தலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவரும் இறுதி தூதரும் மறுமையில் அமக்கி சபா செய்பவர்களும் முகமது முஸ்தபா சல்லு அவர்கள் மீதும் அல்லாவின் நல்லா அங்கி நடவுங்கள் அவன் விரிந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றி வாருங்கள் இவைகளை விட்டெல்லாம் தவிழ்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு அவன் உங்களுக்கு பணித்திருக்கின்றானோ அவைகளை விட்டெல்லாம் தவிழ்ந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் அவனிடமே உதவியை தேடுங்கள் அவன் கேட்பவர்களுக்கு கொடுக்கின்றான் அன்பின் சகோதரர்களே இன்று உலகில் பேசப்படும் செய்தியாக பலஸ்தீன பிரச்சினை இருந்து கொண்டிருக்கிறது போது யூதர்கள் அந்த பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டார்களோ அந்த நாள் முதல் அங்கு நடந்த எல்லா விதமான அடாவடித்தனங்களும் சொல்லிலடங்காத அளவு அப்படியே அது அளவை மூறிவிட்டது உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும் இதற்காக எதிர்ப்பு குரல் எழுப்புகின்றார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் இன்னும் விதமாக அந்த பல சீன மக்கள் படக்கூடிய வேதனையை பொறுக்காமல் யூதர்களால் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் ஐந்த பை துள் முகத்தையும் நீட்டிக்கொள்வதற்காக மக்கள் எப்பொழுதும் துணா செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய இந்த நேரத்திலே கடந்த வாரம் முழுவதும் பலஸ்தீன மக்களுக்கு ஏவி விடப்பட்ட கனைகள் எத்தனை என்பதை பத்திரிகைகளையும் மற்றும் கேட்டும் தொடர்பு நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் பலஸ்தீனம் அறவிகளுக்குச் சொந்தமானதல்ல அங்கே உள்ளவர்கள் அதற்கு கடமைப்பட்ட போதிலும் அந்த பூமி எல்லா முஸ்லிம்களுக்கும் முறியதுகின்ற வகையில் எோருமே அதற்காக கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதனை மீட்டெடுப்பதும் அதற்கான முயற்சிகளில் பங்கெடுப்பதும் துணையாக நிற்பதும் மீட்டெடுப்பதற்காக துவா செய்வதும் எல்லா முஸ்லிம்களின் கடமையும் என்பதை நாங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு பல சிறந்தது சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இடமும் அதை சூழ உள்ள இடங்களும் முஸ்லிம்களுக்கே சொந்தமானதாகும் யூதர்கள் பிற்காலத்தில் குடியேறியதன் பின்னால் அங்குள்ள மக்களுக்கு அநியாயம் செய்வதோடு அவர்களின் இடங்களையும் குடியேற்றங்கள் என்ற பெ தொழுகை நடாத்திவிட்டு பைசுள்ளும் அவர்கள் இருக்கின்ற பொழுது மூன்று வருடங்களாக அந்த பைசுள் பத்தத்தை நோக்கி சொல்கிறார்கள் மதீனாவுக்கு மேற்கொண்டு வந்த அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் அந்த வயசுத்தான் நோக்கி தொழுவார்கள் அவர்களுக்கு மக்காவில் உள்ள காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் அப்படியே அதிகரித்துக் கொண்டிருந்தது இதனை அறிந்த பித்தமா கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய கண் மேலே சுரண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் மசிது ஹராமின் பக்கம் திரும்பிவிடுங்கள் என்ற கட்டளை திரும்பி நின்றார்கள் மாமூன்களாக நின்றவர்களும் திரும்பி நின்றார்கள் அப்பொழுது இமாம் பின்னும் மாமூன்கள் முன்னுமான நிலையில் தான் இருந்தது அது அந்த தொடுகையில் மாத்திரம்தான் இவ்வார் பக்கம் தான் இவ்வாறு மசிது என்ற ஒரு பள்ளி வாசல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பள்ளியிலே தொழுது கொண்டிருந்தவர்களுக்கு மதீனா பள்ளியிலே மசிது நபையிலே தொழுது கொண்டிருந்து திசை திருப்பப்பட்ட செய்தி தாமதமாக கிடைத்தது அப்பொழுது அங்கிருந்தவர்களும் திரும்பினார்கள் அந்த பள்ளிவாசல் மஸ்ஜி மஸ்ஜி என்ற பெயர் பற்றி இருக்கிறது இவ்வாறு முதன் முதல் முத்திங்கள் அருமை ரசூலுல்லா சல்லு அலை அவர்களோடு சேர்ந்து முன்னோக்கி தொழில் பைத்துள் முக்கத்தசை நாங்கள் முதலாவது திபிலா என்று சொல்லுகின்றோம் எனவே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அந்த முதல் திபிலா கைத்துள் முக்கத்த இருக்கவே செய்கிறது அதனால் அந்த பூமி இடத்திலே அட்டகாசம் பண்ணுவதை யாரும் விரும்புவதில்லை அதனை ஆட்சி கொண்டு இருக்கக்கூடிய யூதர்களை யாரும் விரும்புவதில்லை தெரிந்து கொண்டால் விஷயங்கள் இவ்வாறு வைத்திருக்கும் இருந்து முஸ்லிங்கள் மக்காவை நோக்கி தொடர ஆரம்பித்து எப்படியெல்லாம் அந்த யூதர்கள் கதைத்துக் கொள்வார்கள் என்பதையும் நேர காலத்தோடு அறிவித்து வைத்தான் மாவெல்லாகும் நீங்கள் அவர்கள் நின்று அந்த திசையில் இருந்து அவர்களை திருப்பிவிட்டது யாரு என்று அறிவியனர்கள் கேட்பார்கள் அப்படி கேட்டால் நபியே நீங்கள் சொல்ல வேண்டும் கிழக்கும் மேற்கும் எல்லா திசைகளும் அண்ணாவுக்கே சொந்தமானதாகும் எனவே அவன் விரும்பியவாறுவர்களுக்கு அறிவித்து வைத்தான் எனவே திசை திரும்பியது திசை திரும்பியது முஸ்லிம்களுக்கு கவலையை தரவில்லை இருந்தாலும் புனித பூமிகளில் ஒரு இடமாக இருக்கிறது அதனால் தான் இடத்துக்காக முஸ்லிம்கள் போராடுகிறார்கள் அன்பின் சகோதரர்களே சியோனிசவாதிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் அந்த பூமி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்பதை இன்னொரு வகையிலும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் மஸ்காவில் இருந்து மேற்கொண்ட பிராணியிலேதான் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள் அவர்களை ஏற்றி செல்ல வந்த அதுரட்சி அரைத்தலாம் அவர்கள் பைசுள் முக்கையில் பைசுள் முக்கரை நடந்து சென்று அவ்வுடத்தில் உள்ள இடத்தில் தான் அவர்கள் ஏறிச் சென்ற பிராணியை கட்டிவிட்டு முன்னே நபிமாரை சந்தித்தார்கள் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் அந்த நபிமாருக்கு தொழுகை நடத்தினார்கள் பின்னர் அங்கிருந்துதான் மேற்கொண்டார்கள் மகராஜோடு சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி வாசல் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக இருக்கிறது எங்கள் மீது கடுமையான தொழுகை விதிக்கப்பட்டது அந்த மெஹராஜுடைய இரவில் என்பதை நாங்கள் எல்லோரும் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் எனவே அந்த பூமியின் சிறப்பை வைத்துத்தான் அந்த இடத்தின் சிறப்பை அறிந்து வைத்துத்தான் முஸ்லிம்கள் பொதித்தழும்புகிறார்கள் அந்த பள்ளிக்கு மாத்திரமல்ல அங்கு வாழக்கூடிய மக்களுக்காகவும் ஆசிரப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் இசனவே சந்ததியில் இருந்துதான் நபிமார்கள் வந்தார்கள் அந்த நபிமார்கள் எல்லோருமே அல்லாவுடைய தீனை எடுத்துச் சொன்னதும் அந்த பூமியில் தான் வந்தவர்கள் தான் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த இஸ்மாயிலின் பரம்பரையாக வந்தது தான் அமைப்பு சமூகத்தவர்கள் அதிலே வந்தவர்கள் தான் அருமை அவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கு எல்லா உரிமையும் உரித்தும் கொண்ட இடமாக அந்த இடம் இருக்கவே செய்கிறது புனிதமான இடம் அல்லாவுடைய ரசூல் தல்லாக அறைவ அவர்கள் அனுமதித்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்குரிய மூன்று இடங்களில் ஒன்றாக இருக்கிறது அவர்கள் புனித பயணம் மேற்கொள்ளப்படலாகாது மக்காவிலே உள்ள மசிதுல் அவாம் மதீரா பள்ளி மஸ்ஜிது முகத்திலே உள்ள மஸ்ஜி ஆகிய இந்த மூன்று இடங்களும் தான் அந்த மூன்று புனிதங்களை புனித பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த இடங்களாகும் என்று அருணை ரசூ அரஹீர் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் இந்த மூன்று இடங்களுக்கு அல்லாமல் வேறு எந்த ஒரு இடத்துக்கும் காணிக்கையாகவோ வேறு எந்த விதமாக கூடாது அருமீறு சூழ்நிலை செல்லம் அவர்கள் இஸ்ராவையும் மேற்கொண்ட இந்த பள்ளி வாசல் மிகவும் பறக்கத்து நிறைந்த பள்ளி வாசல் அதனைக் தூளவும் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஈரான் அடை சென்றதையும் பினர் பைத்துல் முக்தஸில் இருந்து மீராஜ் சென்றதையும் குறிப்பிட்டு பின்வருமாறு சொல்லுகின்றார் சுப்ஹானல்லذي அஸ்ரா பிஅப்திஹி லைலன் அல்லதி சென்ற வரை சென்ற மடைாத்தி சென்றா தூய்மையானவன் அந்த மசிது அக்சா இத்தகைய தான் அதனை அருள் பாலித்து வைத்திருக்கிறோம் என்று பதினைந்தாவது ஜுசு முதலாவது ஆயத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் சூரத்துள் இஸ்ரா முதலாவது வச்சனம் இதுவாக இருக்கிறது இஸ்ராவையும் எடுத்துச் சொன்ன அல்லாஹ் அருள் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதும் நபி இப்ராஹிம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரனின் மகன் லூத் அலை இஸ்லாம் அவர்களையும் நாங்கள் அனுப்பி காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அவ்வாறேதான் இன்னும் ஒரு இடத்திலே கிழக்கிலும் மேற்கும் நாம் அருள் நிறைத்து வைத்திருக்கும் அந்த பூமியை பறக்கத்து பொருந்த பூமியை அனந்தரமாகவே ஆக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் அவர்கள் விரும்பியவாறு காற்றிலே பறந்து செல்லும் அல்லாவால் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு அவர்கள் தம் கட்டளையின் மூலம் நாடிய சிதமாக அருள் நிறைந்த பூமிக்கு பறந்து செல்வதற்கும் நாம் காற்றை வச்சப்படுத்தி கொடுத்திருந்தோம் என்று சூரத்துள் நம்பியாயின் காய்கனிகளும் இருப்பதாக சொல் பார்க்கிறோம் அருள் நிறைந்த செழிப்பு மிக்க அந்த பூமியிலேதான் எத்தனையோ நபிமார்கள் அடங்கப்பட்டார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் சுலைமான் அலை அவர்கள் தாவூத் அலை அவர்கள் அவர்கள் இன்னும் இப்படியாக நபிமார்கள் அவர்களுடைய தந்தை அவர்களும் பிறந்தது அந்த பூமியில் தான் நடந்துடிய அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு எங்களுக்கு அருமையாக தந்திருக்கும் புனித பூமிகளின் ஒன்றை நிலையில் தான் முஸ்லிம்கள் அந்த பூமியை பார்க்க செல்லுகிறார்கள் அங்கு சென்று வருகின்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால் அங்குள்ள இஸ்லவேலர்களின் அனுமதியோடு தான் உள்ளே சென்று வர வேண்டியிருக்கிறது அப்படியான அந்த இஸ்லவேலர்கள் நாளுக்கு நாள் அங்கு வாழும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அட்டகாசங்கள் பண்ணிவிட்டார்கள் எரித்து விடுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் அதன் சில பகுதிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சுதைமான இல்லாம் அவர்களுடைய சிம்மாச்சலத்தை தேடுவதாக சொல்லிள் முக்தத்தின் வெளிப்புறனாக தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பது போலும் முஸ்லீம்களுக்கும் அநியாயமும் ஒரு காலத்திலே அந்த பூமியில் ஒரு யூதன் கூட இருக்கவில்லை அவர்கள் தந்திரமாக நுழைந்து விட்டார்கள் உலக சட்டங்கள் அவர்களுக்கு வளைந்து நிற்கின்றனவே அல்லாமல் உலக சட்டங்களுக்கோ ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கோ அல்லது தீர்மானங்களுக்கோ தலை சாரிப்பதாக அந்த யூதர்களின் நடவடிக்கைகள் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியை விட்டும் அகன்று சென்றிட வேண்டும் கொடுத்து வேண்டும் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ தீர்மானங்களை ஐக்கிய நாடுகள் சபை எடுத்தன தீர்மானங்கள் இங்கே இவர்கள் அநியாயமாக அங்கிருப்பது மாத்திரமன்றி அநியாயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இத்தகைய அட்டகாசமும் அநியாயமும் யூதர்களுக்கும் அந்த ஊதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கியாம நாள் வரை இருந்து வரவே செய்யும் கடைசியாக அவர்கள் காட்டிக் கொடுக்கப்படுவார்கள் عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعه حتى يقاتل المسلمون اليهود فيقتلهم المسلمون حتى يختبئ اليهودي من وراء الحجر والشجر فيقول الشجر والحجر يا مسلم يا عبد الله هَالَا يَهُودِيٌّ خَلْطِيٌّ فَتَعَالَ فَاقْتُلٌ فَاقْتُلٌ إِلَّا الْغَرْقَتْ فَإِنَّهُ مِنْ شَجَرِ الْيَهُودِ رواه مسلم ارمي رسول الله صلى الله عليه وسلم قبر جناركم مسلمكم يوذركم دائر شندكم ندند وقنده إردكم قياما برائر முஸ்லிங்கள் யூதர்களை கொண்டு விடுவார்கள் அந்நேரத்திலே அந்த யூதர்கள் நரங்களுக்கும் பெரும் கற்களுக்கும் பின்னால் ஓடி ஒழித்துக் கொள்வார்கள் அந்த நேரத்திலே அந்த நரங்களும் கற்களும் அல்லாவின் முஸ்லிமே இங்கு வந்துவார் எனக்கு பின்னால் ஒரு யகூதி மறைந்திருக்கிறார் அவனை கொன்றுவிடு என்று அந்த நரமும் கல்லும் சொல்லும் கருக்கற் ஒரு மரத்தை தவிர அந்த முள்ளு மரம் கொடுக்க மாட்டாது வாறினார்கள் அதனால் தானோ இன்னமும் அந்த மரத்தை அந்த பூமியிலே நட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ும் அாவுடைய ஏற்பட்டினால் அவர்கள் எப்பொழுதேனும் அடிந்தே தெரிவார்கள் இருந்தாலும் முஸ்லிம்கள் என்ற வகையில் இடத்தை இழந்தவர்கள் சண்டையிட்டு பெற்றுக் கொள்வதே அவர்களின் கடமையாக இருக்கிறது அந்த வகையில் தான் உலக முஸ்லிம்கள் ஆத்திரப்படுவதும் சண்டையிடுவதும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதும் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாவிடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே பலஸ்தீன பிரச்சினை தொடர்பாக அது தொடர் கதையாகவே இருந்து வருகிறது முகத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு எவ்வளவு காரணமாம் என்று எங்களுக்கு தெரியும் அவ்வளவு காரணமாக அந்த யூதர்களின் அனுமதியோடுதான் எங்களுடைய புனித பூமியை பார்ப்பதற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது யூதர்களின் நிலைப்பாடு அவர்கள் என்ன நிலையிலும் முஸ்லிம்களுக்கு விட்டு கொடுத்தாலும் அந்த இடத்தை விட்டு விடுவதற்கு தயாரில்லாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே முஸ்லிம் நாடுகள் மீதும் மற்ற மக்கள் மீதும் அந்த புனித பூமிக்காக போராடுவது கடுமையாக இருக்கிறது அங்குள்ளவர்கள் போராடுவார்கள் மற்றும் வழிகளில் உதவி செய்கின்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கும் முடியாதவர்கள் முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக போராடும் முஸ்லிம்களுக்காக துரா செய்யும் கடமை எல்லோருக்கும் இருக்கிறது அல்லாவின் நல்லடியார்களை யூதர்கள் ஒருபோதும் முஸ்லிம்களை விரும்புகின்றவர்கள் அல்ல முஸ்லிங்கள் மத்தியில் எந்த விதமான சண்டை சத்தரவுகளை ஏற்படுத்த முடியுமோ அதற்கு அவர்கள் சண்டையாக இருக்கலாம் அல்லது சமய சண்டை சத்தரவுகளாயிருக்கலாம் நாட்டுக்கு நாடுள்ள சண்டைகளாயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய வழியை அந்த யூதர்களுடைய வழியை பின்பற்றும் வரை அவர்கள் இந்த முயற்சியை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அவர்களுடைய வேதத்தை நீங்கள் பின்பற்றும் வரை அன்றி அவர்கள் உங்களை விரும்ப மாட்டார்கள் நீங்கள் எப்பொழுது அவர்கள் போட்டு தந்த வழியில் செல்வீர்களோ அவர்கள் காட்டி தந்த வழியை பின்பற்றுவீர்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உங்களை அன்பு கொள்வார்கள் உங்களோடு ஒத்துப்போவார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரத்தில் நாங்கள் அங்கு தயிரில் அழைகிங் ஆமீன் என்று நாங்கள் சொல்லிக் உன்னுடைய வழியில் இருந்து வழிதவரை சென்றவர்களுடைய சாபத்து நீண்டும் என்று கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானவர்கள் யகுதிகள் அவர்கள் வட்டியை ஹலால் ஆக்கினார்கள் அல்லாஹ் தடுத்தவைகளை ஹலால் ஆக்கினார்கள் அல்லாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்தார்கள் நபிமாரை கொண்டு விட்டார்கள் அதனால் அல்லாவின் சாபத்துக்காரான எல்லா முஸ்லிம் மக்களையும் அநியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு முடிவு கிடைக்க வேண்டும் என்று செய்வது எங்கள் பொறுப்பாக இருக்கிறது அந்த இடத்தின் முடிவுக்காக துறா கேட்கும் பொறுப்புடக மக்களுக்கு இருக்கிறது அன்பின் சகோதரர்களை அல்லாஹு சில மக்களுக்கு அங்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் எந்த விதமான முஸ்லிங்களுக்குரிய தொடர்பும் இல்லாத விடமாக அது மாறிவிடும் எனவே போய் வருவதன் மூலம் அந்த இடங்களும் எங்களுக்குரியது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு முறையும் அமைந்து விடுகிறது அதனால் தான் அங்கே போய் வருவதும் எல்லாமே பூமிகளுக்கு போய் வருவதில் ஒன்றாக இருக்கிறது மக்காவுக்கு சென்று வருகிறவர்கள் மதீனாவுக்கு சென்று வருகின்றவர்கள் மைசூல் முக்கத்திற்கும் போய் வருகிறார்கள் இது கடமை அல்ல ஆனால் போய் வருகிறார்கள் என்பதையே உங்களுக்கு நான் சொல்லி வைக்கின்றேன் அல்லாஹு அடியாரின் துஆாக்களை கேட்கின்றவன் கபூல் செய்கின்றவன் எனவே துஆாக்கள் கபூலாக கூடிய நேரத்திலே நாங்கள் அல்லாவிடம் கேட்க வேண்டும் அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடிய சிறுவர்களும் பெண்களும் வயதில் முடிந்தவர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஊரை விட்டு ஓடினார்கள் துரத்தப்பட்டார்கள் குண்டுகள் வந்து விழுந்தன அவர்களுக்கு தாங்கி படிக்க முடியாமல் போய்விட்டார்கள் சிலர் காயமுட்டார்கள் ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிறார்கள் உலகத்துக்கு செய்திகளை கொடுத்து தகவல் சாதனங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த கொலை செய்யப்பட்டார்கள் தலைமையை தாங்கிக் கொண்டிருந்த கொலை செய்யப்பட்டார்கள் இந்நிலையிலே நாங்கள் அந்த பூமிக்காக அந்த பூமியிலே உள்ள மக்களுக்காக து செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்கள் அல்லாவிடம் கேட்போம் அவன் அந்த புனித பூமியை மீட்டி முஸ்லிம்களுக்கு தருவான் நிச்சயமாக அவன் துஆக்களை அங்கீகரிக்கின்றவன் எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயா பூமியை எங்களுக்கு நீ மீட்டித் தருவாயா இந்த நாட்களிலே அந்த பூமியிலும் பூமியை சூடவும் பகுதிகளிலே கொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களை நீ சகிதாக கபூல் செய்து அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து செய்வாயாக அந்த பூமிக்காக போராடும் மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பாயாக தேவையான அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் சேர வேண்டுமோ அவைகள் எல்லாம் அங்கு போய் சேருவதற்கு நீ உதவி செய்வார்கள் உன்னால் சவிக்கப்பட்டதோ சமூகம் எங்களுடைய பூமியை ஆட்கொண்டிருக்கிறது அப்படியே அதை ஆட்சு அளவுக்கு உள்ளதுவோயாக எங்களுடைய பெற்றோரின் பாவங்களையும் மன்னித்தர்வோயாக முக் மீனான முஸ்லிமான அனைத்து மக்களையும் நீ visit slhub.com